வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தி சேவை மார்ச் இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் தமிழக செய்திகள் அனுமதி வழங்காத பாதை வழியாக சென்றதால் தான் குரங்கணி தீ விபத்தில் ஏற்பட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் நேற்று தெரிவித்தார் உயர் அதிகாரிகளின் வீடுகளில் பணியில் உள்ள காவலர்களின் விவரங்கள் என்ன என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சேலத்தில் வரும் இருபத்தி தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை ஈடுபட்டுள்ளனர் கண்டெய்னர் லாரி வாடகையை இருபது உயர்த்தக் கோரி எண்ணூர் துறைமுகத்தில் அவர்கள் வேலை ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் உள்ள கோயில் நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அதில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் தமிழ்தாய்க்கு சிலை அமைக்கப்படும் என்று தமிழக அமைச்சர் மா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் உயர்கல்வி பயில அரசின் அனுமதி தேவை என்றும் மீறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திய செய்திகள் கால்நடை தீவன ஊழல் குற்றச்சாட்டின் நான்காவது வழக்கிலும் லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கான தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கரில் போலீசார் முன்னிலையில் பத்து நக்ஸலைட்டுகள் சரணடைந்தனர் கோவாவில் தாது சுரங்க பணிகள் நிறுத்தப்பட்டதை கண்டித்து சுரங்க தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இம்மாத இறுதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் நிச்சயம் அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் நாடாளுமன்ற வளாகத்தில் அதிமுக எம்பிக்களிடம் உறுதி அளித்துள்ளனர் நாடு முழுவதும் முதியவர்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆகிய இரண்டு மாநிலங்கள் நாற்பது சதவீதத்துடன் முன்னிலை வகிக்கின்றன தமிழ்நாடு மூன்றாம் இடத்தில் உள்ளது அண்டார்டிகாவில் நாநூற்றி மூன்று தங்கி பெண் மங்களமணி சாதனை படைத்துள்ளார் மின்சாரம் இல்லாததால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒரு பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை நடந்த சம்பவம் ஒன்று பீகார் அயல்நாட்டுச் செய்திகள் ரஷ்ய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று நான்காவது முறையாக திரு விளாடிமிர் புட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் வாழும் இந்திய தொழிலதிபர் ரத்தன் எல் கோசா இவர் புதுமைகளை தேடுவதில் ஆர்வம் கொண்ட தொழில் முனைவோருக்கு உதவுவதற்காக சிகாகோ பல்கலைக்கழகத்திற்கு ஐந்து மில்லியன் டாலர் நன்கொடை வழங்கியுள்ளார் ஜிம்பாபே அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூலை மாதம் நடைபெற உள்ளது பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை பாகிஸ்தான் மேலும் முடுக்கிவிட வேண்டும் என அமெரிக்கா கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெக்ஸ் டில்லர் நீக்கப்பட்டதால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் டார்வின் நகரில் வீசிய புயலால் இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகளின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகினர் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன பள்ளிகள் மூடப்பட்டன வணிகச் செய்திகள் இந்திய பொதுத்துறை வங்கி நிறுவனங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வெளிநாட்டு கிளைகளை வைத்துள்ளதாகவும் அதில் நாற்பத்தி ஒரு கிளைகள் பதினேழாம் நிதியாண்டில் நட்டம் அளித்துள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களுக்கான நிதியமைச்சர் சிவ பிரதாப் சுக்லா தெரிவித்துள்ளார் நேற்று காலை வர்த்தக நேர தொடக்கத்தில் சென்செக்ஸ் நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டது மகளிர் தொழில் முனைவோருக்கினர் பிரத்யேகமான உதயம் சகி என்ற பெயரில் புதிய இணையதளத்தை மத்திய அரசு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது மாருதி நிறுவனம் தனது மாடலில் 6 கியர்கள் கொண்ட மாடலை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது விளையாட்டுச் செய்திகள் முத்தரப்பு டி டுவெண்டி தொடரில் வங்கதேசத்தை தேசத்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது தமிழக வீரர்கள் தினேஷ் கார்த்திக் ஆட்டநாயகனாகவும் வாஷிங்டன் சுந்தர் தொடர் நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஜப்பானில் ஆசிய இருபது கிலோமீட்டர் நடை சாம்பியன்ஷிப் நடந்தது இதில் ஆண்களுக்கான போட்டியில் பந்தய தூரத்தை ஒரு மணி நேரம் இருபத்தி வினாடியில் கடந்து இந்தியாவின் நீராஜ் ட்ரதி நான்காவது இடம் பிடித்தார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தகுதி சுற்று போட்டிகளில் அயர்லாந்து அணி ஸ்காட்லாந்தை வென்றது இந்தியன் வேல்ஸ் டென்னிஸ் போட்டிகளில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் ரோஜர் பெடரரை வென்று அர்ஜென்டினாவின் டெல் போர்டோ சாம்பியன் பட்டம் வென்றார் தென்கொரியாவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நிறைவடைந்தது திரைச் செய்திகள் சென்ற மாதம் வெளியான ஆங்கில திரைப்படமான பிளாக் பாந்தர் திரைப்படம் உலகளவில் பிரம்மாண்ட வசூல் சாதனை படைத்து வருகிறது இதுவரை இப்படம் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியனுக்கு மேல் வசூல் செய்துள்ளது நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது பொன்றாம் இயக்கத்தில் சீமராஜா படத்தில் நடித்து வருகிறார் அது முடிந்த பிறகு எம் ராஜேஷ் ஏகத்தில் ஒரு காமெடி படத்தில் நடிக்க உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது மே அல்லது ஜூன் மாதம் விஸ்வரூபம் இரண்டு படம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கோலமாவு கோகிலா படத்தில் நயன்தாராவுக்கு ஜோடியாக இசையமைப்பாளர் அனிருத் கெஸ்ட்ரோலில் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை சிவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்